ஹதீஸ் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு அப்துல்லாஹிபின் உமர் அபிஹர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி தோடர்களில் சிலர் லைலத்து ஏழு இரவுகளுக்குள் அடங்கியிருப்பதாக கனவில் அறிவித்துக் கொடுக்கப்பட்டார்கள் அப்போது நபி சொல்லாஹோ அலஹி வசல்ல உங்கள் கனவில் இந்திய கடைசி ஏழு இரவுகளில் லைலத்து கதிர் இணைக்கப்பட்டுள்ளது எனவே அதை தேடுபவர் அதன் கடைசி இரவுகளில் அதை தேடட்டும் என்று கூறினார்கள் புகாரி இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து முஸ்லிம் ஒன்று ஒன்று ஆறு ஐந்து